வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுரகாண்டம் மகாசாத்தா படலம் முன்னம் பரமணருள்ளின்றி முகுந்தன் ஆதிமன்னும் சுரர்த்தானவர் வேலை மதித்த வேலை கண்ணம் கரியவிடம்பந்துழிக்காரினங்கள் துண்ணும் பொழுதில் குயில் போல் துணுக்குற்று இருந்தார் அண்ணல் கையிலை கிறிதனில் அடைந்து செம்தி வண்ணத்தமலன் அடிபோற்ற வருந்தலென்றே உண்ணற்கரிய பெரும் நஞ்சினை உண்டு காத்து கண்ணர்க்கும் ஏனையவர்க்கும் இவை கட்டுரைப்பான் இன்னும் கடைமின் அமுதம் எழும் என்று கூற அந்நின்றவர் பால் கடலின் கண் அடைந்து முன்போல் பின்னும் கடைந்தார் இவமா முகப்பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் வந்து முடிவது ஓரார் என் வழிபாடு இயற்றாத நீரால் கொண்டார் கடலின் நடுமத்தம் குலைந்து வீழ்ந்து பல்நாகர் வைகும் இடம் செல்ல அப்பான்மை நோக்கி அண்ணானே அர்ச்சித்தனர் அச்சுதன் ஆதியானோர் ராதனை செய்தொழி மந்தரமாதிந்தன் பேராருளால் பிலம் நின்று பெயர்ந்து முன்போல் வாரானிலை பெற்றிடலோடு மகிழ்ந்து போற்றி காரா திருமால் முதலோர் கடலைக் கடைந்தார் கடைகின்றொழிச் செம்மதியாமன காமர் செம்பொன் அடைகின்ற கும்பத்தெழுந்திட்டத முதமங்கண் மிடைகின்ற தொல்லைச் சுரத்தானவர் யாரும் விஹ்கி குடைகின்ற வேலையென ஆர்த்தனர் ஒல்லை சூழ்ந்த எம்மால் இது வந்துள்ளதால் எமக்கே இது என்றே தம் மாசையினால் சுரத்தானவர் தம்மின் மாறாய் தெம்மானம் உடன் பொற உன்னலும் தீர்வு நோக்கி அம்மாள் விரைவின் ஒரு மோகினியாயினானே மூலம் பிறந்த விடம்போலல் மூண்டிடாமல் நீலம் பிறந்து பிறர் அச்சுரேந்திடாமல் ஞாலம் பிறந்தவோர் சுரர்தானவர் நச்ச அங்கோர் ஆலம் பிறந்தது என மோகினியாகி நின்றான் சேனார் உலகில் புவிதன்னில் திசையில் எங்கும் காணாத அப்பெண் கண்டனர் காதல் கைமிக்கு ஊணார் அமுதம் தனை விட்டு முன்பொன்று கண்டோர் மான் பல்பொருள் கண்டு என வந்து சூழ்ந்தார் மெய்தாமரையே முதலாய விசிகனாங்கும் உய்தான் மதவேள் அது காலை உலப்பில் காம பித்தாய் உணர்வு பிழையாகிப் பெரிது மாலாய் அத்தாருக மாமுனிவோரினும் ஆர்வமிக்கார் என்னா அவணர் தொகையல்லதை எந்தை மாயம் உன் நாடு வானோர்களும் பெண்மயலுற்று பொருள் ஆசையின் மாய வாழ்க்கை பெண்ணாசை நீங்கள் எளிதோ பெரியோர்த்தமக்கும் பூண்டுவுற்ற கொங்கைப் பொலன் மோகினியான புத்தேள் ஆண்டு உற்றவர் தங்களை நோக்கி அமரை நீங்கும் ஈண்டு உற்றனன் யான் அமுதும் உளது ஏது நீ வீர் வேண்டு உற்றது உம்பால் உறக் கொண்மின் விரைவின் என்றான் மாலானவன் அங்கு அது கூற மனம் திரிந்து நோலா மையினால் இறக்கின்றவர் நோக்கியங்கள் பாலாவது நீ என முன்வரும் பான்மை நாடி மேலாம் அமுதே எமக்கு என்றனர் விண்ணுளோர்கள் வான் நாடவர் நல்லமுதம் கொடுமாயை நீங்கி போனார் ஒரு சார் அவரோடு பொருத தீயோர் தேனார் மொழி மோகினியாகிய செம்கண்மாலை ஆனா விருப்பில் கொடுப்போயினர் ஆங்கு ஓர் சாரில் கொண்டு ஏகிய தானவர்கள் தம் குழுவை நோக்கி தன் தேன் மலர்ப்பாயலின் எம்னைத் தழுவவல்லான் உண்டே இதனில் ஒரு வீரன் உவனை இன்னம் கண்டே நிலை என்ற நன் பெண்ணுக்கொண்ட கள்வன் ஈராமவுணர் பலரும் இது கேட்டெனக்கு மாறாய் ஒருவர் இளையாரினும் வன்மை பெற்றேன் வீராகிய வீரனும் யானன வீற்று வீற்று கூறாயனையே புனரென்று குழியினாரே கொம்மை துணைமின் முலையண்ணலை கூடையாரும் வெம்மைப்படலால் இகழ் கொண்டனர் வேறு தம்மில் பொறுது முடிந்தார் கிளை தம்மில் உற்ற செம்மைக்கனலால் முடிவுற்றிடும் செய்கையே போல் அார்த்தகையில் இருவோர் அரிமாயை யுண்ணி என் நாம் இவரோடிறக்கின்றன என்று நீங்கி தொன்னாள் ஒருவன் தனை மாற்றிச் சுரர்கள் போலாய் பொன்னாடவர் தங் குழுவோடு புகுந்து நின்றார் மாண்டார்வுணர் நோக்கி வரம்பின் மாயம் பூண்டாரும் வெஹ்ஹமடமாதெனப் போந்த கள்வன் மீண்டான் அமரர் பலரும் விருப்புற்றுமேவ ஈண்டாழி தன்னில் அமுதந்தனைற்றான் ஈயும் பொழுதின் இமையோர்கள் இனத்தினூடு போயங்கிருந்த இருகள் வரும் பொற்புமிக்க மாயன் பயிரும் அமிர்தந்தனை மந்திரத்தால் ஆயும்படி கொண்டிலர் வல்லையின் ஆறுதலுற்றார் தன் தாமரைக்குப் பகை நண்பு எனச் சாருநீரார் கண்டார்ப்புடைவுற்று அவர் இங்கு இவர் கள்வரேயாம் உண்டாரமுதம் கடிது என்று உளத்து உன்னியங்கள் விண்டான் அவர்க்குக் குறிப்பால் விழிகாட்டினாரால் காட்டுற்றிடலும் அறிநோக்கி கள்வரேயோ வீட்டுற்றவானோருடன் உண்குவரென்று தன் கை நீட்டுற்றிடு சட்டுவங்கொண்டு நிறுதர் சென்னி வீட்டிற் சுரரு விருந்து செய்தான் அண்டத்து அவர் முன்னருந்து உற்றமுதமன்னார் கண்டத்தீடையே வரும் முன்னது கண்டு மாயன் துண்டித்த சென்னி அழிவு அற்ற துணிந்த யாக்கை முண்டத்துடனே துணிப்பட்டு முடிந்தன்றே மாளாத சென்னி உடைத்தானவர் மாண்பு நோக்கி நீளார் அமுது உண்டவர் விண்ணடை நிற்பர் என்னா உலகம் அளந்தோன் அவர் தங்களுக்கு கோளா நிலையை அருள் கொண்டு நல்க புன்னாகம் நாகம் அணிவான் அடி போற்றினோற்று செம்நாகமோடு கருணாகத்தின் செய்கை பெற்று பின்னாகமுன்னம் தமை காட்டிய பெற்றியோரை அந்நாகம் மீது மறைப்பாரமுதுண்ட கள்வர் ராகுவும் கேதுவுமே என மொழிய நின்ற முதற்பெயர் தாங்கியே விழுமிதாகிய வையவனாதியாம் எழுவர் தம் மொடிருவரும் ஏண்டினார் ஈது நிற்க முன் இன்னமுதம் தனை ஆதரத்துடு அயின்ற விண்ணோர் தொழ ஓதவேலை ஒரு புடையாகவே மாதூரு கொண்ட மாதவன் வைகவே நால்வகைப்பட நண்ணிய சக்தியுள் மாலும் ஆதலின் மற்றது காட்டுவான் ஆலகண்டன் அச்சுதன் அச்சுறும் கோலமெய்திக் குறுகினன் அவ்விடை தன் முடியான் தனிநாயகன் கண்டு வெக்க கரைமிடற்று எம்பிரான் உண்டு எமக்கு உனைப்புணர் காதல் நீ கொண்ட வேடம் இனிது என்று கூறினான் ஆணின் நீங்கிய அச்சுதனாற்றவும் நாணி இவ்வொரு நல்கிய தன்மையாள் காணியாய் உனைக் காதலித்தூற்றனள் பேணி நிற்பது என்னைப் பெருமனீ ஆதிகாலத்து அயன் செயல்முற்றிட மாதை மேவிட வந்துனை வேண்டினம் காதலோ அன்று காரணன் ஆகையின் மீது சேர்த்தரும் வீரியன் அல்லையோ நெற்றியம் கண்ணிமல உனக்குகள் பற்றது இல்லை எப்பான்மையர் கண்ணினும் அற்றது ஆகையன் ஆகம் தழுவான் உற்ற காதலும் உண்மையது அன்று அரோ என்ன காரணம் எண்ணிக் கொள்கேகினை அன்ன எம்பிரான் இன்னது ஆடலை நீ அல்ல தேவரே பின்னை நாடி அறிவுறும் பெற்றியோர் அன்பில் ஆடவர் ஆடவரோடு சேர்ந்து இன்பம் எய்து இருந்தனர் இல்லையால் முன்பு கேட்டதும் அன்று முதல்வனி வன்பொடு என்னை புணர்வது மாற்றியோ என்று மாயன் இசைத்தலும் எம்பிரான் அன்று நீயும் நமக்கு ஒரு சக்திகான் அன்று தாருகத்து அந்தனர் பாங்கு உரச் சென்ற போழ்தினும் சேயிழையாயினாய் முன்னை வேதன் முடிந்தனன் போதலும் உன்னொடே வந்து பின்னறிந்தப் பிரமனை உந்தியால் அன்னையாகி அளித்தனை அல்லையோ ஆகையால் உன் அணிநலம் துய்த்திட ஓகையால் இவன் உற்றனன் செல்கன மாகையாரப் பிடிப்ப வருதலும் போகை உன்னிப் பொறுக்கெனவோடினான் நாணி ஓடிய நாரணனைப் பிறை வேணியண்ணல் விரைவுடனேகியே பாணியால் அவன் பாணியைப் பற்றினான் சேணி நின்று திசை முகன் போற்றவே பற்றியேகிப்படிமிசை நாவலால் பெற்ற தீவில் பெரும் கடல் சார்பினின் மற்ற நேரில் வடதிசெய் வைப்பினின் உற்ற சாலத்தின் ஒன்னிழல் நன்னினான் நன்னியே தனிநாயகன் அவ்விடை பெண்ணின் நீர்மையைப் பெற்றிடும் நாரணன் உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகியே எண்ணில் இன்புறக் கூடினன் என்பவே மூன்று கண்ணன் முகுந்தன் இருவரும் ஏன்று கூடிய எல்லையில் அந்நவர் கான்றுமிழ்ந்த புனல் கண்டகியன ஆன்றது ஓர் நதியாகியகன்றதே அந்த நீரின் அகம்புறம் ஆழிகள் தந்து வச்சிர தந்தியெனப்படும் முந்து கீழ முறை முறையாகவே வந்து தோன்றின மாழையின் வண்ணமாய் ஆயமண்ணில் அகம் கெழு பஞ்சரமேயெனத் தந்திருந்து சில பகல் மாயும் அவ்வுயிர் மாய்ந்த பிற்கூடுகள் தூயநேமி குறிகொடு தோன்றுமால் நீர்த்தரங்க நிரல் பட வீசியே ஆத்திரங்கி அணைவுரு கண்டகி தீர்த்தி கைப்புனல் சென்ற குடம்பைகள் ஈர்த்து வந்திடும் இம்பர் கொண்டெய்தவே அன்னைக்கு இடம் அமர்ந்த குடம்பையை இந்நிலத்தற்கொண்டேகி அகத்துரை பொன்னை வாங்கிப் பொறியினை நோக்கியே மூர்த்தம் இஃத்தன நாடுவார் நாடியே அவை நாரணனாகவே கூடுமன்பில் குவலையத்தே சிலர் தேடி அர்ச்சனை செய்வர் அதன் பெயர் கேடியில் சால கிராமம்மது என்பராள் மாலும் எந்தையும் வான்பொடு கூடிய சாலமேவும் தனிநகரே இதன் மூல காரணம் ஆகையின் முந்தையோர் மேலை நாமம் அதற்கு விதித்தனர் இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனுமாகியே முந்து கூடி முயங்கிய எல்லையின் வந்தனன் எமை வாழ்விக்கு மையனே மைக்கருங்கடல் மேனியும் வானுலாம் செக்கர் வேணியும் செண்டுரு கையுமாய் உக்கிரத்துடன் ஓர் மகன் சேர்தலும் முக்கண் எந்தே முயக்கினை நீங்கினான் அத்தகுந்திருமைந்தரிகர புத்திரன் எனும் புனைந்து பின் ஒ பான்மை உறுத்திரர் தம்மொடும் மிக்க வரம் பல நல்கியே புவனம் ஏய்ந்து புவனத்து இறையென அவனை நல்கி அமரரும் மாதவர் எவரும் ஏத்திடும் ஏற்றமும் நல்கினான் சிவன் அது இன்னருள் செப்புதற்பாலதோ முச்சகத்தை முழுது அருள் மேனிக் கொண்டு அச்சுதன் தொழ அச்சுதன் போற்றிடமெச்சியே அவருக்கு விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினன் என்பவே நாயகன் செல நான்முகத்தோனை முன் தாயனத்தரும் தாமரைக் கண்ணினான் சேயவைகுண்டம் சேர்த்தனன் ஐயனும் போயினான் தன் புவனத்து அரசினில் அங்கன் மேவி அரிஹர புத்திரன் சங்கையில் பெறும் சாரதர் தம்மொடும் எங்குமாகியிருந்த உலகையும் கங்குலும் பகல் எல்லையும் காப்பனால் மண்ணகத்தரும் பானவரும் மலர் அண்ணலும் தினமர்ச்சிக்கும் நீர்மையான் கண்ணனும் புகழப்படு காட்சியான் எண்ணினங்கு அவனுக்கு எதிரில்லையே அண்ண நீர்மையன் கான் எனது அன்பினால் உன்னை வந்திரி காத்தருள் உத்தமன் என்னலோடும் இசைந்து நின்றாளரோ பொன்னினாடு தணந்த புலோமசை இந்திரன் மங்கை இசைந்தது காணா நம் தமர் கையனும் நம்பனும் நல்கும் மைந்தனை உன்னி வழுத்துதலோடும் அந்த மிளா எமது ஐயன் அறிந்தான் கார் ஊரள் வெய்ய கழிற்று இடையாகிப் பார் இடர் எண்ணிலற்பாங்குறன பூரணை புட்கலை பூம்புறமேவ வாரணம் ஊர்பவன் முன்னுரவன்தான் முன்னுரமேவலும் மூ மன்னவனாகிய வாசவனையன் பொன்னடித்தாழ்ந்து புகழ்ந்தன நிற்ப என் நிவன் வேண்டும் இயம்புதி என்றான் கேட்டலும் இன்ன கிளத்தினன் மாயை மாட்டுரு சூரன் வருத்துதலாற்பொன் நாட்டினை விட்டனன் நான் இவளோடும் காட்டுருவேயனவே கரவுற்றே நோற்று இவன் மேவினன் நோதகும்பானூர் ஆற்றாரிதா அவனன் செய்யும் இன்னல் சாற்றினர் வந்து தளர்ந்தனம் எம்மைப் போற்றுதி என்று புலம்பினரன்றே தள்ளரும்பானவர் தம் முடுமுக்கண் வள்ளல் தனக்கு எம்பருத்தம் முறைக்க வெள்ளிமலைக்கு விரைந்து செல்கின்றே நெல்லறிதாகிய இல்லினை வைத்தே தஞ்சமிலாது தனித்துவ்வனத்தே பஞ்சுரல் செய்ய பதத்தியை வைத்தால் வஞ்சகர் கண்டிடின் வௌுவவர் என்றே அஞ்சினள் உன்றன் அடைக்கலம் ஐயா ஆத்தன் அமர்ந்த அகன்கிரி நண்ணி வாய்த்திடும் இவ்விடை வந்திடுகாரும் பூத்திடுக்காமற் புலோமசை தன்னைக் காத்தருள் என்றது கட்டுரை செய்ய மேதகு செண்டு வீரன் இசைப்பான் ஏதமுராதனின் ஏந்திழை தன்னை தீதடையாது சிறப்பொடு காப்பன் நீ தனி என்று நினைந்திடல் கண்டாய் இல்லொரு நங்கையை இங்கனம்பைத்தே அல் உரள் கண்டன் அருங் கையிலைக்குச் செல்லுதி என்று அருள் செய்து திரும்பி தொல்லை எம்மையன் ஓர் சூழலின் உற்றான் வாழமர் நீந்தி வயந்தனின் மிக்க காலன் எனப்படு கட்டுரையோனை ஆளுடையண்ணல் அருள்கொடு நோக்கி கேளிவை என்று கிளத்திடுகின்றான் மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது முன்னினன் பொன்னகர் மன்னன் தேவி தீங்கு வராமே காவல் கொள்நீ எனக் கற்பனை செய்தான்